மாதூ சமே ரிவிணம் ேவே சுவம் மமதேவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோவர பிரம்மவாஹமஸ் ஓ பூர்ணமூமேவ ாச்சம் ஜத் தினஞீதா மாதக்கி वेह एवं नरे। ஜிஜிவிஷேட்சம் நேஸ்திபியே உபன முதல்மந்திரத்துல ஜானயோகசானத்தை உபதேசம் செய்தது இரண்டாவது மந்திரத்தில் கர்மயோக சாதனத்தை உபதேசிக்கிறது ஞான யோக சாதனம்தான் மோட்சத்தை கூடியது ஆனால் ஞானயோக சாதனத்தை பண்ணுவதற்கான பக்குவம் இல்லை என்றால் அந்த பக்குவத்தை பெறுவதற்காக கர்மயோக சாதனத்தை அனுஷ்டிக்குமாறு உபதேசிக்கிறது கீதையில் பார்க்கிறோம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்கிறான் அக்ஷர உபாசகர்களா பக்தா கே யோக வித்தமா அக்ஷர உபாசக பண்கிறவர்கள் சிறந்தவர்களா விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவர்கள் சிறந்தவர்களா கேட்கிறான் ரொம்ப டெக்னிக்கலா போட்டு அப்படிதான் நம்ம அதெல்லாம் பண்ணி உருவக் கடவுளை வழிபடுபவர்கள் சிறந்தவர்களா அருவக்கடவுளை வழிபடுபவர்கள் சிறந்தவர்களா அப்படிலாம் போட்டு சொல்லி கொஞ்சம் புரியறதுக்காக இறங்குறோம் ஆனா டெக்னிக்கலா அங்கே என்ன சொல்லியிருக்கு அக்ஷர உபாசனா அக்ஷர உபாசன நிர்குண பிரம்ம உபாசனா வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசன ரூப ஞான யோகம் விஸ்வரூப உபாசனை பண்றது சிறந்ததுதான் கேட்குறான் அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றார் விஸ்வரூப உபாசனை பண்றவன் சிறந்தவன் தான் மையாவே மனோ ஏமா அந்த இரண்டாவது ஸ்லோகத்துல இருக்கு பகவான் சொல்றாரு அர்ஜுனா விஸ்வரூப உபாசனை பண்றவன் சிறந்தவன் தான் அக்ஷர உபாசனை பண்றவன் மோக் அடைறான் அது அப்புறம் அக்ஷரத்தோட லட்சணத்தை சொல்றார் பகவான் ஏத்வக்ஷம நிர்ஷியம் அவருபாசத்தை சரியா தான் சொல்லிருக்கோம் தப்புன்னு நினைச்சு விட்டோம் அவ்வளவுதான் மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்ய யுக்தா உபாசத்தை ஸ்ரத்தையா பரயோபேதா தேமே யுக்தமா மத்த வந்து எடுத்த உடனே என்ன பண்றார் நிர்குண பிரம்மண தான் சொல்றார் எடுத்த ஏத்தரமனியம் அவியம் பரியுமித்தம் கூட்டமேந்திரி சமுத்தையே பிரவன் மாமேத்தி ரீசாசியோட சாரம் ஏத்தனம் அவியம் பரியுமித்தியம் கூட்டஸம் துவம் சேந்திரிமம் சமுத்தியே மாமேவ சர்வபூதித அங்கே என்ன சொன்னார் பாருங்க நிறைய பேருக்கு இது டிபிகல்ட் கிளேசோதி கேஷாம் அவ்யக்தா சக்தேதா இப்படி வந்து ரூபான் நாமரூப ரஹிதமான பிரம்மன்ல புத்திய வைக்கணும்னா இவன் நாம ரூப ரஹிதமான தன்னை ஜீவனா புரிஞ்சுக்கணும் தன்ன வந்து நிருபாதிக ஜீவனா புரிஞ்சின்றவனுக்குத்தான் நிருபாதிக பிரம்ம ஜானம் சித்திக்கும் தன்னை நிருபாதிக ஜீவனாக யார் புரிஞ்சுக்கலையோ அவன் நிருபாதிக ஈஸ்வரனை பூஜை பண்ண முடியாது பூஜை பண்றதுன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது ஆக அவன் வந்து சகுண ஜீவனா தன்னை நினைச்சுட்டு இருக்கிறவன் சகுண பிரம்மனைத்தான் உபாசனை பண்ண முடியும் எப்ப நிர்குண பிரம்மனை உபாசனை பண்ண முடியும்னா தன்னை நிர்குண ஜீவனா புரிஞ்சுட்டா தான் நிர்குண பிரம்மனையே புரிஞ்சிக்க முடியும் அகம் நிர்குணஹான்னு புரிஞ்சுடாத ஈஸ்வரஹா நிர்குணஹா அகம் பூர்ணஹா ஈஸ்வரஹா பூர்ணஹா இதம் பூர்ணம் அதஹா பூர்ணம் ரெண்டும் நடக்கும் சொல்ல போனா முதல்ல தொம்பத விசாரம் பண்ணினத்துக்கு பிறகு தற்பத விசாரம் பண்ற போது தற்பத விசாரத்துல வந்து பிரம்மனை புரிஞ்சுக்க ரொம்ப சுலபம் தொம்பத விசாரம் பண்ணாம தற்பத விசாரம் பண்ணினா ஐக்கியம் சித்திக்காது தொம்பதவிச்சாரம் செய்யாமல் தற்பத விசாரம் செய்தால் ஐக்கியம் சித்திக்காது என்ன ரொம்ப என்ன தமிழ் தன்னை பற்றி அறியாமல் இறைவனை பற்றி முழுமையாக அறிய முடியாது இறைவனை இறைவனை முழுமையாக ஒருவன் அறிய வேண்டுமானால் தன்னை ஒருவன் முழுமையாக அறிய வேண்டும் தன்னை முழுமையாக அறியும் பொழுதுதான் இறைவனை முழுமையாக ஒருவனால் அறிந்து கொள்ள முடிகிறது தன்னை அறகுறையா அறிஞ்சிக்கிறதுனால இறைவனையும் அறகுறையா தான் அறிஞ்சிக்கிறான் ஆகையினால தன்னை ஜீவனா நினைச்சா தனியா ஒருத்தர் நினைப்பான் தன்னை வந்து ஜீவனுக்கும் ஆதாரம்னு தன்னை எப்ப புரிஞ்சுக்கிறானோ அப்போ ஈஸ்வரனுக்கும் அதே ஆதாரம் தான்பான் அதனாலதான் ஈஷா வாசியத்துக்கு அர்த்தம் சொல்றது ஒரு கிளாஸ்ல சொன்னேன் ஞாபகம் இருக்கா தெரியாது ஆஹா ஈஷாங்கிற வார்த்தை வந்து ஈஷா வாஸ்யம் இந்த சகுண பிரம்மனை எடுத்துக்கப்படாது ஈஷாங்கிறதுக்கு நிர்குணம் எடுத்துக்கணும் சைத்தன்யேன வியாப்தம் நம்ம குரு ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம் தினம் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் சராச்சரம் ஏன தரிசி நம யாரால் எவரால் அந்த மெய்ப்பொருளானது நமக்கு உணர்த்தப்பட்டதோ என்ன மைப்பொருள் எங்க அகண்ட மண்டலாக்காரம் சராச்சரம் வியாப்தம் சராச்சரம் வியாப்தம் அகண்ட மண்டலாக்காரம் தற்பதம் ஏன தரிசிதம் அந்த குருவுக்கு நமஸ்காரம் தானே சொல்லிட்டு இருக்கும் குருவுக்கு நமஸ்காரம் பண்ற போதே அவர் கொடுத்த ஞானத்தை நினைச்சு தான் குரு நமஸ்காரம் பண்ற அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தினால்தான் அந்த பெருமை என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே கைவில்லை நவநீதம் ஆகவே விஷயம் என்னன்னா பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றார் கிளேஷகா அதிக தரஹா எல்லாருக்கும் வந்து இந்த கிருஷ்ணனை முருகனை பூஜை பண்றது சௌரியமா இருக்கு அப்படி இருக்கிற போது அது வேற ரொம்ப பழகி போயிடுத்து பற்றும் அப்படிதான் எடுத்து மீனாட்சியை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு காமாட்சியை பத்துண்டே இருக்கணும் போல் இருக்கு விசாட்சியை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு அந்த முருகனை பத்துண்டே இருக்கலாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கலாம் நாளைக்கு பார்த்துட்டு இருக்கலாம் பத்துடே இருக்கலாம் இப்படி பக்தியில கெட்டுட்டே இருக்கணும் நம்ம அன் குளிர பார்க்கலாம் அந்த பகவான இந்த என்ன இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டே வேண்டவே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஸ்ரீரங்கம் பெருமானும் புளியோதரையும் போறோம் அவர் முத்துசுவாமி தீட்சிதர் பாடினார் ரங்கநாதன் எப்படி இருக்காருன்னா என்னுடைய சரீர அபிமானம் எனக்கு போனா தான் ரங்கநாதனே என்னிடத்துல விளங்குவான் மாமக்க விதேகம் இந்த நாயக்கி ராகத்தில் ரங்கநாயக்கம்னு பாட்டு இருக்கு முத்துசுவாமி தீட்சிதர் ரங்கநாயக்கம் ரங்கநாயக்கி சமேத்தம் ரங்கநாயக்கம் பஜேகம் அதில் ஒன்று ரொம்ப வேதாந்தத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் முத்துசுவாமி தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதருக்கு மந்திரசாஸ்திரம் தெரியும் தந்திரசாஸ்திரம் தெரியும் யோகசாஸ்திரம் தெரியும் சங்கீதம் தெரியும் இத்தனையும் தெரிஞ்சு இந்த பாட்டை பாடி வச்சிருக்கார் அப்போ எதுக்கு இதை சொல்ல இச்சுவை தவிரை ஆண் போய் இந்திர லோகம் ஆளும் அவ்வளவு தூரம் அந்த அந்த பிடிப்பு இருக்கு போரும் போரும் தோள்கண்டார் தோளே கண்டார் தொடங்கு அருவமும் உருவமாகி ஆதிதோர் மேனி பிழம்பதாய் சொல்லிவிட்டு அப்புறம் முகங்களாரும் கரண்கள்ன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறேன் ஞானமே வடிவாகிய வயலூர் முருகப்பெருமான் தான் வாரியார் சுவாமி சொல்லிகிட்டே இருப்பார் ஞானமே வடிவாகிய வயலூர் முருகப் பெருமகன் ஞானமே வடிவாகியங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணுமே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த முருகன் காலில் கொலுசு போட்டிருந்தான் பாருங்க தண்டையின் பாட்டு பாடணும் கதாக்கார விஷயமே பண்ண வச்சு எல்லாம் காப்பி எதா சாப்பிட்டு ஆத்மனா பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னா எதா ரசிக்கிறதா அதுதான் அதனால கிளேசா மனசுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருந்தா தான் இந்த மனசு நிற்கும் இல்லாட்டி இது ரொம்ப நல்லது பகவான பூஜை பண்றது என்ன தப்பா கோயில் கோயிலாக போறது தப்பா குளம் குளமா குளிக்கிறது தப்பா எல்லாம் தப்பு கிடையாது நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் சிவராத்திரி நிதி நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் நமஸ்காரம் விழுந்து விழுந்து அடிக்கடி சொல்றேன் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு சிவராத்திரி உங்களுக்கு உபதேசம் எடுத்து போது நல்ல ஸ்லோகம் சிவாற்பரம் நேதி சிவம் பிரபத்தியே இந்த ஸ்லோகம் எல்லா விஷயம் அடங்கி விடுறதுல சிவாய நமஹா என்று சொல்லி சிவபெருமானை நான் சரணாகதி பண்றேன் சிவபெருமானே எனக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லி சிவபெருமானை நான் சரணாகதி பண்றேன் சிவனுக்கு வேறாக ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சின் சிவபெருமானை நான் சரணாகதி பண்றேன் அந்த சிவனே நான் புரிஞ்சின்று சிவனேன்னு இருக்கிறதுக்கு சிவனை சரணாகி பண் எப்படி இருக்கு நம சிவாயே தி சிவம் பிரபத்யே இப்படி இருக்கணும் பிரபத்தியே பிரபத்தியேஸ்மீதிபத்யே எல்லா சமஸ்தார சாஸ்திரமும் இதுல அடங்கி விடுறது நமசிவாய் இந்த வாக்கியத்திலேயே நம சிவாயே திவம் பிரபத்தியோடு முடிக்கிறது அழகா எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா எழுதி போட சொல்றேன் அப்புறம் அங்கே கோயில் வாசலும் எழுதி போட சொல்றேன் எழுதி போட சொல்றேன் தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்றேன் எல்லோரும் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்கள் தினம் இன்னைக்கு முழு இன்னைக்கு முழுக்க சொல்லிகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லது போய் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க செல்ஃபோனில் இதையே சொல்லுங்க இல்லாட்டி இதையே சொல்லி உங்களை வாசிலே ரெக்கார்ட் பண்ணி எல்லோரும் கேட்கும்படி பண்ணுவோம் இன்னைக்கு சிவராத்திரிக்கு ஒரு சிவ புண்ணியம் பண்ண புண்ணியம் எனக்கு புண்ணியமாக பாவமாகங்கிற வேறு விஷயம் நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும்டி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமீன் பாடி பணிமீன் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே அதுக்காக தான் என்ன கோயில் கோயிலா போறதோ பகவானை பார்க்கறதோ ரூபத்தை பார்க்கிறதோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல ஆனா அது அல்டிமேட் கிடையாது அது பூர்ணம் அது உங்களுக்கு எல்லாம் தெரியாம இல்லை வாஸ்தவம் தான் சுவாமிஜி எல்லாம் தெரிகிறது ஆத்மாவுக்கு பசி இல்லை தாகம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு தான் இருக்குது ஆனால் தாகம் வர்றதேன்னா ஆத்மாவுக்கு பசி கிடையாது தாகம் இல்லை ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் சிவராத்திரிக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் உண்மையான வழி உங்களுக்கு தெரியாது தண்ணி கூட சாப்பிட மாட்டோம் தண்ணி கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு பரமார்தான் சுவாமிஜி இன்னைக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டார் அவர் ரொம்ப சிவராத்திரி அன்னைக்கு சன்னியாசத தீட்சை வாங்கினதுனால இன்னைக்கு எல்லாம் வடநாட்டில் எல்லாம் எல்லாம் நிறைய பேருக்கு சந்யாசீட்சை கொடுப்பாங்க அப்போ கிளேஷா இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரூபக்தி கர்மா ரிச்சுவல் பூஜை பண்றது கடவுளை வந்து மனசுக்குள்ள வடிவத்துல தியானம் பண்றது அப்படியே வந்து பகவத்கீ பாகவதந்தம் எல்லாம் படித்தா கிருஷ்ணர் அப்படியே நினைச்சிட்டே இருக்கலாம் கிருஷ்ணர் கொஞ்சே இருக்கலாம் கிருஷ்ண பிரேமி அவர் நிறைய சொல்லுவார் அந்த கிருஷ்ணரை எப்படி யசோதை வச்சுருந்தா மடியில் வச்சுட்டா நாக்க வழிச்சா கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கே பரமானந்தமாக இருக்கும் எப்படிலாம் குழந்தைய மடியில் போட்டுட்டா அது எப்படிலாம் குளிப்பாட்டினா இந்த மாதிரி வர்ணனை பண்ணால் கேட்கறது எப்படிலாம் ஆனந்தமாக தான் இருக்கு அது ரொம்ப மனசுக்கு சௌகரியமாகவும் இருக்கு ஆனால் உபரிஷத்து அதனாலதான் சொல்கிறது இது நிறைய பேரால அதிக தரஹா கிளேஷா கிளேஷோதிகரஸ்தேஷம் அவ்வியாசக்தேதம் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத அந்த மன மன அந்த விற்பியது நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி இல்லை பக்குவம் இல்லை அந்தமானது பற்றணும்னா தனக்கு ஆதாரமான அந்த சுத்த சைதன்யத்தை பற்றணும் எப்படி இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரியனை வச்சுன்னு இருட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே காட்டலாம் கண்ணாடியில் இருக்கிற சூரியனோட இப்படி கண்ணாடியை நேரம் சூரியனுக்கு நேரம் காட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு இந்த ஈஷாவாசிய மந்திரம் அந்தஸ்கரணம் வந்து என்ன பண்றதுன்னா இந்த அந்தக்கரணம் வந்து நேர தன்னுடைய ஸ்வரூபத்துக்கே திரும்புற போது அதுக்கே இருப்பு இல்லாமல் போயிடுறது எப்படி உப்பை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் கரைஞ்சு போயிடுமோ அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்றது அகண்டாக்காரத்தை பார்க்கிற போது கவனிக்கிற போது இடமே இல்லை ரூபத்தை கிரீடம் பீலி கஸ்தூரி திலக்கம் எல்லாம் அங்க பார்க்க முடியாது எல்லாம் பரிச்சின்னம் நம்ம மனசு இப்படி போறத திருப்பறதுக்காக கொண்டு வந்திருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளே அறியாமல் அதுக்கு போறோம் சுவாமி இந்த வேதாந்தத்தை நீங்களே வச்சு என் கிட்டான் என்னை காப்பாற்றுவோம் என் கிச்சான் என் கிச்சான் என் கிட்டான் என் சுப்பு சுப்புன்னா முருகன் சுப்பிரமணியன் என் சுப்பு போறோம் உங்கள் கொப்பு சுப்பர் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் யார் உன்னை இழுத்தா வம்பு பண்ணேன்னா என்ன அவராக வந்து உனக்கு உள்ள புரிஞ்சாதான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தார் அவரே வந்து உனக்குள்ள புகுந்து சொன்னா உனக்கு இது புரியுமே தவிர நான் உன்னை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணலே பா கிளேசோதிக தரஸ்தேஷாம் அவ்வக்தா சக்த சேத்தசாம் அந்த ரூபத்தை நினைக்கிறதுக்கும் விஸ்வரூபத்தை நினைக்கிறதுக்கு கூட சாத்தியம் இருக்கு ஆனா நாமரூப ரஹித்தமான சுத்த அவ்யத்துல அந்த கர்ணத்தை எப்படி இது பண்றது அந்த கர்ண விற்பி போனா அது காணாம போயிடுறது அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றது அதனால இது நல்ல விஷயம்தான் அதனால இதெல்லாம் எங்களால முடியலையே சுவாமின்னா இந்த பாரு அதை விட்டுடும் நீ நல்ல பக்தி பண்ணு அதுக்காகத்தான் எல்லாம் வச்சு இல்ல கிச்சனுக்கு போ சாப்பிடு அங்க மரம் அடி படித்து தூங்க யாருக்கும் இடைஞ்சொல் பண்ணாம அப்படியாவது சொல்லலாம சும்மா இதுக்காக சொல்றேன் அப்போ உபநிஷத்து கொஞ்சம் இறங்கி வந்து கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப இறங்கினார் அவ்வளவு இறங்கலை இது நம்ம அதெல்லாம் போட்டுக்கணும் கிருஷ்ணர் என்ன பண்ணார் இது முடியலையா விஸ்வரூப பக்தி பண்ணு விஸ்வரூப பக்தி ஆகுது ஒன்னாவது எல்லாம் வந்து வானாகி மண்ணாகி நமக்கு நடக்காது சுவாமின்னா பொன்னார் மேனியனே வச்சுக்கோன்னா இன்னைக்கு சிவராத்திரி தான் சௌரியமா போச்சு ஆக பொன்னார் மேனியின வச்சுக்கோ நமோ ஹிரண்யபாகவே பொன்போன்ற கைகணாம் சே நான் திசாஞ்ச பத நமோ நமோ விரக்ஷேபிய ஹரி கேஷேபிய பசு நாம் பத இல்ல மந்திர ருத்ரமே ரொம்ப அழகா பா கலிதிகண்டோஸ் திரா ருஷா பிரகட்ட மூதா ருதிராருத்தி நயன் சௌ சௌன் ஆல ந மாவிஸு ஜோதி மௌலி விலசூர் மூத்த விவம் அபிஷிஞ்சே ரொம்ப வேகமா சொல்லாதே ரொம்ப மெதுவா சொல்லாதே நிதானமா ருதிரத்தை சொல்லிட்டு அழகா அபயம் சும்மா சிவராத்திரிங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் போகணும்னே பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் விஷயம் நமக்கு இப்ப இது இல்லை தாத்பரியம் அதாவது கிருஷ்ணர் என்ன சொன்னாருங்க கீதையில இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தை ஞாபகம் இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் கனெக்ஷனுக்கா நான் கீதையை கோட் பண்றேன் பகவத்கீதை பன்னெண்டாவது அத்தியாயத்தை மேற்கோள் காட்டுறேன் அங்க கிருஷ்ணர் என்ன பண்றார் நிர்குண பிரம்ம உபாசனை மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றார் நிர்குண பிரம்ம உபாசனை பண்ண முடியலேன்னா விஸ்வரூப உபாசனை பண்ணுங்கிறார் விஸ்வரூப உபாசனம் அது மோட்சத்துக்கு டைரக்டா சாதனம் இல்லை அது பழையபடி நிர்புண பிரம்மத்துக்கு போய் தான் ஞானம் ஞானயோகத்துக்கு வந்துதான் ஆகும் விஸ்வரூப உபாசனை பண்ண முடியலன்னா ஏக்கரூப உபாசனை பண்ணு ஒரே ஃபார்முக்கு உபாசனை பூஜை பண்ணு அதுவும் பண்ண முடியல எனக்கு அப்படின்னா என்ன பண்ணு காமிய பிராயஷ்டித்த கர்ம அதுவும் பண்ண முடியலன்னா நிஷ்காம கர்மயோகம் பண்ணு நிஷ்காம கர்மயோகமும் பண்ண முடியல சுவாமின்னா பரவாயில்ல சகாம கர்மயோகமாக பண்ணுங்க நிஷ்காம கர்ம யோகம் சகாம கர்ம யோகம் நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியறதில்லை ஏன்னா கர்ம யோகம் கர்மங்கிற அர்த்தத்திலேயே ஒரு காலத்தில் நானே சொல்லியிருக்கேன் நிஷ்காம கர்ம யோகத்தை சகாம கர்மயோகத்தை கர்மம் ஒரு பா நானே நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் அப்படி சொல்றதில்லை சகாம கர்ம யோகம்ங்கிறது கர்ம யோகம்னாலே தர்ம கர்மயோகம் அற செயல்கள் அற வாழ்க்கை உலக பயன்களை விரும்பிய அற வாழ்க்கை அது வந்து சகாம கர்மயோகம் உலக பயன்களை விரும்பாத அற அது நிஷ்காம கர்மயோகம் உலக பயன்களை விரும்பாத அற வாழ்க்கை என்னாகும்னா மோட்சத்தை கூட்டின் வேணும் உலக பயன்களை விரும்புகிற அற வாழ்க்கை நாளாகும் சீக்கிரம் கிருஷ்ணர் எப்படி படிப்படியா சொன்னார் ஈஷாவாஸ்தே மந்திரத்துல சொன்ன மாதிரி நிர்குண பிரம்ம ஞானத்தால மோட்ச அடைேன். சுவாமி அவளவெல்லாம் எனக்கு மைண்ட்ல வைக்க முடியாது. அலவாஞ்சின்ருக்கு. எங்க எல்லாமே சுற்றது. ஒரு நேரே ஒரு புடிச்சது உக்காத்தி வைக்க முடியல. रात्रीय தூக்கம் வர மாட்டேங்குறது. என்ன எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்படி தப்பித் தவி தூக்கம் வந்தா சொப்பன வந்துடுது. சொப்பனத்லயே அங்க இங்க அலையிருது அது. அப்புறம் ஒரு மாதிரி தூங்கின மாதிரி இல்ல தூங்காத மாதிரி இல்ல ஏதோ தூங்காம தூங்கி தூங்கின மாதிரி ஒரு மாதிரி எந்திரிக்க வேண்டி இருக்கு அப்புறம் எந்திரிச்சு போறேன் இனிமோ உலகத்தில் அப்படியே சாதாரணமா நடமாடின்னு இருக்கு ஆனா மனசோ அது இதையும் போட்டு அப்படி உழப்பின்ண்டே இருக்கு இன்னைக்கு நேத்திக்கா இது ஜென்மஜென்மமாக தொடர்ந்துட்டு இருக்கு முடியல சுவாமி அப்படின்னா சரி பரவாயில்ல விஸ்வரூபத்தை நினை அதுவும் முடியல ஒரு ரூபத்தையாவது நினை நடக்காது என்னைக்கோ ஒரு நாள் தான் நான் போக முடியும் வியாழக்கிழமை நெய்விலக்கை இப்படி காமிச்சிட்டு சொந்தருவேன் அப்ப நிஷ்காம கர்மயோகம் பண்ணுன்னா இதெல்லாம் நிறைய சொல்லலாம் நான் ரொம்ப குறைச்சி சொல்றேன் அதாவது சகுண பிரம்ம தியானம் சொல்லணும் ஏ அதாவது விஸ்வரூப தியானம் பண்ண முடியலன்னா ஏகரூப தியானம் பண்ணு ஏகரூப தியானம் பண்ண முடியலன்னா பூஜை பண்ணு வெளியில வெளியிலயும் பூஜை பண்ண முடியலன்னா என்னைக்காவது ஒரு நாள் தீபாவளி என்னைக்கு சிவராத்திரி அன்னைக்காவது பண்ணுன்னா நான் அன்னைக்கும் இறங்க உபநிஷத்துமாணி கர்மாணி குதகும் சமாேத் ஜிஜேத் விரும்புவீவி நான் என்ன சொ நீ வந்து வேதாந்தம் படிக்க முடியலேங்கிற சந்ந்ந்ந்யாசம் பண்ண முடியல இந்த புத்தகத்தை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணும் போல் இருக்கு பாருங்க இது பெரிய புஸ்தகம் இது ஈஷாபாச உபனேஷன் மேலே இங்கே மந்திரம் இங்கே ஒரு லைனில் தான் இருக்குது அப்புறம் சங்கராச்சாரியரோடய கமெண்ட்ரி அதுக்கப்புறம் ஆனந்தகிரியோட இவ்வளோ விருசு இருக்குது அதுக்கப்புறம் டிப்பனி இத்தனையும் ஒரு மந்திரம் கூட நான் உங்களுக்கு கிளாப்போ ஃபுல்லாக பண்ணணும்னா இந்த ஒரு ஏரியா கூட முடிக்க முடியாது அதனால்தான் சாமியார் ஆக வேண்டியிருக்கு சாமியாராய் மடத்தை கட்டிட்டோம் இதை படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சவங்க இதுக்கு எவ்வளோ டெடிக்கேஷன் வேண்டியிருக்கு எவ்வளோ தூரம் பண்ண வேண்டியிருக்குன்னு அப்போது இப்போ இந்த மந்த்ரம் எதுக்கு சொல்கிறேன் இந்த கு மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா சரி இது குனக்கு ஒத்து வரலை அப்படின்னா எனக்கு அப்படிலாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் படிச்சுட்டே இருக்கிறது தியானம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி குரூப் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாராலையும் முழுக்க முழுக்க முடியல அதனால தான் மடங்களே என்ன பண்ணிவிட்டாங்கண்ணா ராமகிருஷ்ண மடம் போன்ற மடங்களே என்ன பண்ணிவிட்டாங்கன்னா எல்லாராலையும் இருபத்தி மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஜபம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால தான் சுவாமிகளையே சன்னியாசிகளையே பிரிச்சு நீங்க இந்த காரியத்தை பண்ணும்போது பிரிச்சு விட்டுட்டாங்க எப்ப கிறிஸ்துவ மிஷனரிகளில் வந்து எப்படி ஃபாதர் எல்லாம் நன்னெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி சிஸ்டத்தை விவேகானந்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார் ஹிந்துஇசத்திலும் அப்ப என்ன பண்றதுன்னு ஈக ஈக என்ன அர்த்தம் ஆசிரம் ஈகன்னு சொன்னா இவ் மனித உலகில் இவ் உலகில் இந்த உலக வாழ்க்கையில் ஈகண்ணா அஸ்மின் மனுஷிய லோகே மனுஷரீரே எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஈகண்ண என்ன அர்த்தம் இவ்வுலக வாழ்க்கையில் இவ் உடல் வாழ்க்கையில் இவ் உலகத்தில் வாழும் உடல் வாழ்க்கையில் மனித உடலை கொண்டுள்ள இந்த உலக வாழ்க்கையில் உயிரானது மனித உடலை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீ என்ன பண்ணணும்னா கர்மாணி குர்வன்னு ஜிஜி விஷேத் கர்மாணி குருவன்னு கர்மங்களை எல்லாம் பண்ணிடுங்க கர்மாணினா தர்ம கர்மாணி புண்ணிய கர்மாணி சுப கர்மாணி சுப கர்மங்களை புண்ணிய கர்மங்களை நற்செயல்களை நல்வினைகளை செய்து கொண்டு குருவன் குருவன்னு என்ன அர்த்தம் செய்து கொண்டு செய்து கொண்டு செய்து கொண்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைன்னா பொறுமையா உனக்கு அப்படியெல்லாம் உனக்கு அதுக்கு டைம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொன்னா நீ இத பண்ண கர்மாணி குருவன்னு ஜிஜி விஷேத் ரெண்டு சொல்றேன் கர்மாணியேவ குருவன்னு கர்மாணி குருவன்னு ஏவ ஜிஜி விஷேத் ஜிஜி விஷயத்துனா ஜிஜி விஷயத்துங்கிறதுல தாத்யம் இல்லை எதனால்தான் ஆதிசங்கரும் விளக்கம் சொல்றார் இதுக்கு முன்னால ஞான யோகத்துல இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை இப்பவே இந்த கண சாவு வந்தாலும் சரி சந்தோஷமா போ தயார் நீ அவ்வளவு சீக்கிரம் செத்து போக கூடாது இன்னும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாருடைய சாவையும் நீ பார்த்தாகணும் அப்படின்னா அதுக்கும் சரி எதையுமே நான் வந்து மரணத்தையோ வாழ்க்கையோ நான் விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை சில பேருக்கு என்ன தோன்றதுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்னத்துக்கு வாழணும் சுவாமி சீக்கிரம் அவர் கூட்டின்னு போயிட்டா அதுவும் அதுவும் ஒரு வகையான துக்கம்தான் வாழவும் பிடிக்கலை சாகமும் முடியல வாழவும் பிடிக்கலை சாகமும் முடியலை அது வகையான ஒரு பிரச்சனை அது அதுவும் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கிற போது ட்ரெயின் பண்ணிடணும் நான் வாழ்க்கையை விரும்பவும் இல்லை சா முழங்கால் சுவாமி வலினா வலி தாங்க முடியல வேதனைகள் தாங்க முடியலன்னு அதுக்குத்தானே ஜென்மா கொடுத்தார் பகவான் நமக்கு வேறு எதுக்காக கொடுத்தாருன்னா இந்த சுகதுக்கத்தை அனுபவித்து பிறவியை தீக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்காரு நம்ம என்ன பண்ணுறதுன்னா வைத்தியம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுற சுவாமி என்ன படித்தாலும் அது வேலை செய்ய மாட்டேங்கிறதேன்னா அதுக்குத்தான் நம்ம இளமையில் நல்லா பண்ணி வச்சுக்கணும் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சோங்களேன் முடியும் அதனால தான் அதுக்கு தான் தியானம் யோகம் ஜப்பம் இதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு காரணமே மரண சமயத்தில் சரீரத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் அது நமக்கு பாதிக்காம அந்த ஒரு சக்தியை நம்ம விரத்தி பண்ணிக்கத்தான் முடியும் முடியாத சாஸ்திர உபதேசம் பண்ணாது நமக்கு அந்த இடத்துல என்னென்னா திரும்பவும் அந்த அட்டாச்மெண்ட்டோட நமக்கு அந்த அபிமானம் வந்து விடுறது தான் இருக்கணும் இப்போ படித்தது என்ன ஷரீரம் மிச்சார் இதில் இருக்கிற முதுமையும் உடம்பும் மிச்ச தான் ஆனால் இருக்கிற முழங்கால் வலி மிச்சயம் இல்லை சுவாமி அப்படி சொல்ல முடியுமா என்ன உடம்பும் மிச்சதான் உடம்புல இருக்கிற முழங்கால் வழியும் உங்களுக்கு வந்தால் தெரியும் சுவாமி பேசுறீங்க பார்ப்போம் உங்களுக்கு வரட்டும் முழங்கால் வலி எவ்வளோ பிரார்த்தனை பாருங்கள் அந்த தெரியும் நமக்கு வந்து அதனால அது நம்ம தன்னஞ்சறிவது பொய்யற்க அதெல்லாம் முடியலை எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாட்டாலும் அந்த இதை தான் ஈஷாவாஸ்ய சொல்லப்பட்ட கருத்து என்ன வாழ்க்கையில் விருப்பமும் வெறுப்பும் இல்லை இங்கே அப்படி இல்லை ஜிஜி விஷேத் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் ஆனால் புண்ணிய கர்மங்களை செய்து நிறைவேற்றிக்கொள் நீ இந்த உலகத்துல வாழ்றதா இருந்தா நல்லது பண்றதா இருந்தா வாழு செத்து போடாங்கிற அப்படி இருக்கு மந்திரம் வாழ்றதா இருந்தா நீ உனக்கு மற்றவனுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதன் மூலம் நீ வாழணும் அப்படி வாழ்கிறதா இருந்தா வாழு இல்லாட்டி நீ வாழ்றது நீ இருந்தா என்ன செத்தா என்ன வள்ளுவர் சொன்ன மாதிரி செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் நல்ல உத்தகமான சாஸ்திர விஷயங்களை கேட்டு அதன்படி வாழா மையத்துள் வாழ்வாங்கு வாழாதவர்கள் இருந்தா என்ன செத்தா என்ன என்ன நஷ்டம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் செத்தத்தினால என்ன நஷ்டம் அப்படி கேட்கிறார் இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நான் சமூகத்துக்கு பயன்படணும் ஒவ்வொரு நாளும் நான் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆகதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது ஈக கர்மாணி குருவன்னு ஏவ ஜிஜி விஷேத் கர்மாணி ஏவ குருவன்னு உங்களுக்கு தெரியும் நான் காலையிலே சொல்லியிருக்கேன் நித்திய நைமித்திகாத்த கர்மாணி இது ரெண்டால் பிரிச்சுங்கோ நிஷ்காம கர்மாணி குருவன்னு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் குருவன்னு ஜிஜி அப்படி இருந்தா நீ அடுத்த மந்திரத்துக்கு முதல் மந்திரத்துக்கு திரும்ப போக முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் சகாம கர்மானி குருவன் தான் நீ கர்மத்தை பண்ணு கர்ம பலன்ல இச்ச வைக்காதே யோகஸ்து கர்மானி சங்கம் தியா சித்தியசி சமோத் சமத்துனால் நீ தர்ம கரங்கள பண்ணு ஜிஜி விஷே நூறு வருஷ சௌகியமாக நல்லார் நிறைய சொல்லுவாங்க ஆயுரேவீமரு சஹசிராஸ்வாஹேத்திரம் ஆயுரே பாபருந்தே சர்வஸ்மை அபரிமித்தே பாபருந்தே என்ன வேணுமந்திரம் பாருங்க சொல்றதை கேக்கிறதுக்கே புரியறதோ புரியலையோ நல்லா இருக்கு இப்படிதான் நினைக்கிறேன் என்ன அர்த்தம்னா சதாயேத்யா சதாயு சொல்லி ஹோமம் பண்ணுப்பா சதாயுர்வை புருஷ சதவீரிய நூறு வருஷம் நல்ல பலத்தோட சதாயுர்வை ஒருஷ சதவீரியா ரொம்ப புஷ்டியோட துஷ்டியோட எல்லாம் இரு தினம் இந்த புண்ணியாக வாச்சனம்னு இருக்கு பாருங்க ஒண்ணு புண்ணியாக என்ன புனிதமான சொற்களை கூறுதல்னு அர்த்தம் அப்போ மற்ற நேரம் என்ன பண்றோம் எங்க வீட்டில் இன்னைக்கு புண்ணியாசனை அப்படிமா புண்ணியாசனையும் புண்ணிய புண்ணியாசனைங்கிறது பழங்கிறது அப்படியே ஆகி போயிடுச்சு புண்ணியாக வாசனம் அஹான என்ன பகல் ஓம் புண்ணியாகம் புண்யாகம் பவந்தோ புருவந்து ஓம் புண்ணியாகம் அகம்னா வந்து பகல் இந்த பகல் புனிதமாக போகட்டும் ஓ அப்படியே ஆகட்டும் மற்றவங்களாம் சொல்றாங்க வேற ஏதாவது வம்பு இருக்கா இல்லை இல்லவே இல்லை சாந்தி அஸ்து புஷ்டிஹி அஸ்து துஷ்டிஹி அஸ்து அது அவினம் அது ஆரோக்கியம் அது சத்தமா அரிஷ்டம் அது உத்தர கர்ம்னம் அது உத்தரோத்தரம் அபிவ் அது சர்விய பழுத்தடினா என்ன தெரியலப்பா என்கிட்ட வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சொல்ற உங்க மதத்து மாதிரி ரிச்சுவல் எல்லாம் சடங்குகள் எல்லாம் எதுலையுமே எந்த மதத்திலயும் பார்க்க முடியாது ஆனா உங்க மதத்துல இன்டிசிப்ளா அந்த சடங்குகளை பண்ற மாதிரி எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது நம்ம வாசுதேவ் ஆச்சாரியா இந்துயிசம் மாதிரி ரிச்சுவல் எல்லாம் இவ்வளவு ரிச்சுவல் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப மீனிங்ஃபுல் டெப்த்து ரொம்ப அழகாகவும் இருக்குது வெரி குட் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம் ஆனால் அது என்ன ப்ராப்ளம்னா அது இன்டிசிப்ளினாக பண்ணுறாங்க ஒழுங்காகவே பண்ணுறது பார்க்க கஷ்டமாக இருக்கு இது கூட புரியாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி அவர் இந்தியாவை பார்த்தா என் ஊர் மாதிரி இருக்குங்கிறார் கருமாணி குருவன்னு விஷே புண்ணிய கர்மங்களை பண்ணி கொண்டே இருக்கணும் விடாமல் புண்ணியத்தை பண்ணணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் துர்வாசனா பிரதீகார தசக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது கெட்ட வாசனைகளை போக்கிறதுக்கான பத்து ஸ்லோகங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ரொட்டீன் எப்படி இருக்கட்டோம்னு பிரார்த்தனையே இருக்குது ஸ்லோகம் ஞாபகத்தில் இல்லை பிராத்தர் வைதிக கர்மன்னு ஆரம்பிக்கும் துர்வாசனா பிரதீகார தசகம் கர்மாணி குருவன் ஜிஜி விஷேத் அப்படியே பண்ணின்று நல்ல காரியத்தை பண்ணின்று ஒன்று உக்காந்து சன்னியாசத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்து குரு கிட்ட உட்காந்து சாஸ்திரத்தை விசாரம் பண்ணு இல்லை சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணு நிதித்தியாசனமும் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்றதுன்னா நிதித்தியாசனமும் பண்ணி முடிச்சுட்டேனே என்ன பண்றதுன்னா நிதித்தியாசனம் பண்ணிட்டே இரு சொல்லப்பட அது என்னன்னு என்கிட்ட நீ கேட்க மாட்டேன் நிதித்தியாசனமும் பண்ணி பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னு சொன்னால் நிஸ்திரை குன்னே பத்தி விச்சரத்தாம் கோ விதி கோ நிஷேதா உனக்கு யார் இதை செய்யுது செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு நீயே இனி இருக்கிறதே உலகத்துக்கு பிளஸிங் ஜீவன் முக்தனாக இருக்கிறதே உலகத்துக்கு அனுகிரகம் முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் சொல்லிக்கொடு விருப்பம் இல்லைன்னா அது ஓய்ஷ்டம் ஆனால் என்னென்னா லோக சங்கிரகமேவாப்பி நீ அந்த வேதாந்தத்தையாக சொல்லிக் கொடுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஓ சௌரியம் உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை நீ செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை அது ஓன் இஷ்டம் அப்படி வேதம் விட்டுவிடுறது அது எல்லாம் பண்ணணும்னு சொல்லணும் இதெல்லாம் பண்ண முடியலேன்னா இதை பண்ணின்ற புண்ணிய காரியத்தை பண்ணின்ற நல்ல காரியத்தை பண்ணின்று அப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா அடுத்த மாதிரி சொல்லுகிறது ஏவம் தொயி நான்தி நகர்மலிப்பே நரே நரே தொயி நரே தொய் மனிதனாக பிறந்திருக்கிற உனக்கு வந்து அது சப்தமி மாதிரி இருந்தாலும் சப்தமியாக இருந்தாலும் சதுர்த்தி அர்த்தத்தில் போட்டுக்கணும் துப்யம் அப்படி போட்டுக்கணும் அது நான்காவது வேற்றுமை ஏழாம் வேற்றுமையில் இருந்தாலும் அதை நான்காம் வேற்றுமை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நரேத்வை நரேனா என் அர்த்தம் விவேகானந்தருக்கு ஒரு பேர் என்ன சொல்றோம் நரேந்திர நரானாம் இந்திரஹா மனிதர்களுள் தலைவன் அர்த்தம் மனிதர்களுள் தலைவன் நரேந்திரன் நரகாங்கிற வார்த்தை வந்து மனிதனுக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர் சொல்ல போனா மனித உடலில் வாழும் ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பெயர் நரஹா நரீயத்தே கஷீயத்தே இ நரஹா அழியாதவன் ஜீவன் ஜீவன் அழியாதவன் உடல் அழிவன் உள்ளத்தோடு கூடியிருக்கிற ஜீவன் அழியாதவன் அதனாலதான் நரகாங்கிற பதம் உபயோகப்படுத்திட்டு இல்லாட்டி ஜந்துன்னு சொல்லிவிடலாம் ஆகையினால இங்க என்ன பண்ணியிருக்கு நரேத்வை மனிதனாகிய உனக்கு மனித உடல் தாங்கி இருக்கிற உயிராகிய உனக்கு இத்தா அந்நா நாஸ்தி இத காட்டிலும் வேற நல்ல வழி இல்லை நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் கருணையோட உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது ஒன்னு ஞானம் இல்லாட்டி கர்மம் ஒன்று பிரம்ம ஜான தர்ம அனுஷ்டான் பிரம்மஜான நிஷ்ட உனக்கு ஜென்ம மரண பிரவாகத்தை அழிச்சிடும் நீ சம்சாரம் அடியோட கிடையாது ஆனா தர்ம அனுஷ்டானம் மேக்சிமம் உனக்கு பலனை கொடுக்கும் ஆனா தர்மத்தோட வேலை என்னன்னா அது பந்தப்படு கர்மம் என்ன பண்ணும்னா கர்மத்துக்கு பந்தப்படுத்துற சக்தி இருக்கு ரொம்ப எவ்வளவு நல்ல கர்மமா இருந்தாலும் பந்தப்பட்டுறோமே நல்ல கர்மத்தை நிறைய பேரால விட முடியலையே இவ்வளவு தூரம் பழகி போயிடுத்து சுவாமிஜி இனிமேல் எங்களால் வழிபாடு பூஜை பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது நான் வேண்டாம்னு சொல்லலை அதுக்காக நீங்கள் விட்டுருங்க சொல்லலை சொசைட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு தான் இருக்கணும் சாஸ்திரம் சொல்வது நீ அதெல்லாம் விடணும்னா காட்டுக்குள்ளே போகுங்கிறது அரண்யமியா வாக்கியமே இருக்கு நீ தர்மத்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஞானத்தை அடையணும்னா காட்டுக்கு போய்டும் அரண்ய தீத்த இந்த வேத பாராயணத்தை பத்தி சொல்லும் போது கூட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வேத பாராயணம் பண்ணா டிஸ்டபன்ஸ் ஜாஸ்தி கிராமத்துக்கு எல்லையில போய் உட்கார்ந்து வேத பாராயணம் அத்தியன விதிய வீட்டுக்குள்ள இருந்தா அங்க ஏதாவது அந்த விவகாரங்கள்லாம் சத்தங்கள் எல்லாம் கேட்கும் படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கும் அதனால நீ என்ன பண்ணிட்டு காலம்பரம் நதிக்கரையில போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு கிராமத்துக்கு எல்லையிலேயே வேத எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியான போனத்துக்கு மாத்திரம் இங்கே வா இல்லாட்டி அக்னிஹோத்திர கர்மாவை மாத்திரம் பண்றதுக்கு வா பழக்கி விடுறது ஆரம்பத்திலிருந்தே பழக்கம் தைத்திரிய ஆரண்யக்கம் ரெண்டாவது சாப்டர் அதில் ஏழாவது ஆறாவது சாப்டர் ஏழாவது சாப்டர் தான் தைத்திரிய உபனிஷத்து ரெண்டாவது சாப்டர் முழுக்க அத்தியன விதி எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு ஆழமா கம்பீரமா இருக்குன்னு தெரியும் ஆகிய உனக்கு இதைக் காட்டிலும் இதைக் காட்டிலும் நான் புண்ணியமான கர்மங்களை அந்நா அந்யத்தான் வேறு உபாயம் மனசாந்திக்கு நிம்மதிக்கு வேறு உபாயம் நாஸ்தி இல்லை இல்லை அது மா இந்த கர்மாவை நீ விவரமா பண்ணினியான என்ன ஆகும் ஏவம் ஏவம் கரோதி இவ்வாறு நீ புண்ணிய கர்மங்களை செய்து கொண்டிருப்பாயே ஆனால் கர்ம ரெண்டு அர்த்தம் சொல்றேன் ஒன்னு நாம பண்ணிட்டு கர்மமே நம்மளை பாதிக்காது எந்த ஒர்க் பண்றோமே நம்ம பண்ற வேலையே நமக்கு பாரமா இருக்காது நம்ம என்ன அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் நானே கூட சொல்றேன் இல்லாம இதோட சொல்ல முடியல தாங்க முடியல சொல்றேன் ஆனா அர்த்தம் என்ன உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா நீ இந்த பொறுப்புல இருந்தாலும் இந்த பொறுப்பால நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏவம் கரோ ஈஸ்வரார்பண புத்தியோட பகவானுக்காக செய்யறோம் சனாதன தர்மத்துக்காக செய்யறோம் கடவுளுக்காக செய்கிறோம் தட்சிணாமூர்த்திக்காக செய்கிறோம் சமூகத்துக்கா செய்யிறோம் அப்படிங்கிற ஒரு பேர் உணர்ச்சியோட நீ செய்வாயே ஆனால் ஏவம் கரோத்தி சேத் இந்த கரோத்தி சேத்து சப்ளை பண்ணிக்கணும் ஏவம் கரோத்தி சேத் இவ்வாறு நீ செய்வாயே ஆனால் இதனை நீ நன்கு கடைப்பிடிப்பாயே ஆனால் கர்ம நலிப்பிய கர்ம நலிப்பியன்னு அர்த்தம் கிருஷ்ணர் அடிக்கடி சொல்லி கீதை விகதஜுவரஹா யுத்தஸ்வர் கர்மாணி மாம் ந லிம்பந்தி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம கர்மங்கள் என்னை ஒட்டார் ஏனென்றால் கர்ம பலன்களில் எனக்கு ஆசை இல்லை என்ன அழகான வார்த்தை என்னை ஒட்டார் ஏனென்றால் செயலின் விளைவில் எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும் எழுதி வச்சு பார்த்துட்டே செயல் நான் பண்ணுற ஒர்க்கே என்னை அஃபெக்ட் பண்ணார் ஒர்க் பண்ணின் இருக்கிற போதே ஒர்க்கு எனக்கு டென்ஷனை கொடுக்காது நான் வேலை செய்யின்று செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் செய்யும் வேலையானது என்னை பாதிக்காது அதுக்குத்தானே இந்த உதாரணம் சொல்கிறோம் பெரிய பலாப்பழம் இந்த பலாப்பழத்தை பார்த்தாலும் இங்கே நிறைய மரம் வேலை இருக்குது அந்த பலாப்பழத்துக்குள்ளே எவ்வளோ அற்புதமான பலாப்பழம் இருக்கு அந்த பலாப்பழம் மரத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ரொம்ப அருமையான பலாப்பழம் ஆச்சே இந்த எங்களுக்கு தெரியும் எந்த மரத்து பலாப்பழம் நல்லா இருக்கும் அதனால இந்த மரத்து பலாப்பழமாச்சு அது எந்த மரம் கேட்டுவிடாது கடைசியில் ஈஷாவாஸ்யமா பலாப்பழமான இப்போ இந்த பலாப்பழம் இருக்கேன் இந்த பலாப்பழத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து பகவான் வச்சிருக்கார் அற்புதமான ஒரு பழத்தை இந்த இது வந்து திரு குற்றாலத்தில் பார்த்தா பலாமரம் தான் ஸ்தலவருஷம் அந்த பலாமரத்தை பத்தி பத்து பாட்டு பாடிட்டார் திருஞானசம்பன் அதுக்குள்ள இருக்கிறையும் ச பக்தனுக்கு எல்லாம் சிவமே இவனுக்கு அது நல்லா இருக்குமே தான் சாப்பிடணுமே அப்ப இந்த பலா நீங்க எடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு பலா பழத்தை நீங்கள் சும்மாவே அப்படியே பிடிங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அதில் இருக்க பால் சொட்டிக்கிட்டு மேலே எல்லாம் ஒரு வழி ஆகிடுது அதுவே பிடிப்பிடினு பிடிச்சிக்கும் முடியலாம் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நறுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய கத்தியை சும்மா எடுத்து இப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்க அவ்வளோ அது ஒட்டிக்கல அதை எடுக்க முடியாது இல்லையா அது ஒட்டிக்கும் அப்புறம் அதை போட்டு போட்டு இப்படி இப்படி இழுத்துகிட்டே அப்புறம் கடைசியில் அதெல்லாம் விட்டு கையை வேற இப்படி அதை எடுக்கிறதுக்கு இப்படி கையை வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கை ஒட்டின வர்ணிக்க வர்ணிக்க தானே புரிய குருமராஜனுடைய உபதேசம் சொல்கிறோம் வர்ணிச்சு பாருங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இழுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணி பாருங்கள் தெரியும் அதை இப்படி பிடிச்ச உடனே உள்ளே ஒட்டிக்கு அப்புறம் கத்தியும் எடுக்க முடியல பழத்தை எடுக்க முடியல கையை உள்ள விட்டான் கையை எடுக்க முடியல ஒட்டும் ஒட்டு பிசின்னு சொல்கிறோம் சக்க பாருங்க அதனால வந்து அந்த அந்த சக்கப்பழம் அந்த பலாப்பழம் அதுக்குள்ளே வந்து இந்த கையை விடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குண்ணே அதுக்கு தான் முதல்லையே என்ன சொல்கிறதுண்ணா எடு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையோ இது வரைக்கும் பூச இதுவரைக்கும் நீட்டாக நல்லா முதல்ல பூசிக்கோ கட்டி நல்லா இது பண்ணிக்கோ எல்லாம் ரெடி இப்போ வச்சுக்கோ பல ரெடி ந கர்ம லிபியத்தை கர்ம நன கர்ம லிபியத்தே லிபத்தை ந கர்ம நன கர்மலிப்பியனமே சொல்லலாம் ஒட்டே ஒட்ட அது மாதிரி இங்க என்ன சொல்றாருனா கேம்புக்கு போய் நன்னா எண்ணெய உள்ள ஃபுல்லா தடவு ஈஷாவா சோபனேஷத்துக்கு கேம்புக்கு போய் ஓன் புத்தியை ரெடியா வச்சுக்கோ அவருடைய உபதேசம்ங்கிற எண்ணெய் இந்த எண்ணெயை என்ன பண்ணணும்னா இந்த கத்தி நம்ம கத்தினா எது மனசுக்கு மனசுதான் நம்ம புத்திங்கிற கத்தி இருக்கு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அந்த கத்தி அது உள்ளமாகிய கத்தியில மனசாக அரிஞானமாகிய கத்தியில என்ன பண்றதுன்னா ஞானாசீனான் சொல்றோம் ஞான அதில் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோ வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் பழைய என்ன பண்ணுறதுன்னா டெலிஃபோனாக இருக்கட்டும் செல்ஃபோனாக இப்படி தான் நானே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த வேதாந்தம் படிக்கலைன்னா ஓடி போடுவோம் வேதாந்தம் படித்தும் ஓடி போகாமல் இருக்கிறது ஒரு அதிசயம் அது வேறு விஷயம் வேதாந்தம் படிச்சதுனாலதான் ஓடி போகாம பண்ணிட்டு ஓடி போகாம இருக்கிறது அதிசயம் சொல்லிக்க வேண்டியதான் அது அடிக்கடிக்க போகுது கொஞ்ச நேரத்தில் ஏவம் தொய் இவ்வாறு நீ செய்தாயே தவிர உனக்கு அந்நா ஏவம் கரோ ஏவம் கரோத்தி சேர் இவ்வாறு நீ செய்வாயே ஆனால் ஈஸ்வர்ப்பன புத்தியோட விடாம சத்கர்மங்களை பண்ணிண்டே இருப்பா சத் பாவனைகளோடு இருப்பாயே ஆனால் சத்குணங்களை அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பாயேட்ட எதுவுமே தாமரை இலை தண்ணீர் போல என்ன சொல்றது இந்த சுத்தி வர ஆயிரத்தி எட்டு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்னெல்லாமோ சுற்றி வர ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு காசிக்கு போய்ட்டு வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அத்தனை பண்ணியும் வந்து என்னென்ன காசிக்கு போயும் கருமன் தொலையில் ஆகையினால என்னாச்சு ஏற்றுமே ஓட்ட அப்படியே என்னென்ன நிஷ்கிரியம் சாந்தம் அப்போ மனசாமிதியாக இருக்குது ஒட்டாதுன இவனே என்ன இதுதான் சமத்துவம்னு பேர் இதுக்கு பேர் தான் சமத்துவம்னு பேர் கிருஷ்ணர் சொல்றார் சம பிரசாதம் அதி கட்சதிவேஷ்து விஷயான் இந்திரியைச் சரண் ஆத்மவசியை விதேயாத்மா பிரசாதம் அதி தெளிவா இடம் அதனால விவசாயாத்மிகா புத்தி ஏகா இவனுக்கு ஒரே லட்சியம் என்னதுன்னா மனசாந்தி அதுக்காக புண்ணிய கர்மாவும் பண்ண அதனால் இது எவ்வளவு ஜென்மாவில் பண்ணினா தான் புண்ணியம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் நம்மன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த அளவில் நான் இதை பூர்த்தி பண்ணணும் இல்லை ஏவம் கருவதுச்சே கர்மன லிபத்தை இவ்வாறு பண்ணிட்டே ஆனால் கர்மா ஒட்டாது இது ஒரு அர்த்தம் சொல்கிறேன் ஒர்க் பண்ணுற போதே ஒர்க் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது ஒர்க்கோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் பலனை விரும்பித்தானே காரியம் பண்ணுறோம் உங்களுக்கு புரியணும்னு நினச்சிதானே நான் பேசின்னு இருக்கேன் நான் புரி பேசி முடித்ததுக்கு பிறகு சுவாமி தூக்கமாக வருது துக்கமாக வருது நீங்கள் வந்து பேசுனது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன நான் அந்த அந்த அது மாத்திரமில்ல ஒருத்தர் நன்னாக இருக்கும்பார் நான் இல்லை பார் இப்படி ரெண்டும் கிட்டாதான் இருக்கார் ரொம்ப இழுக்கிறீங்க பார் சொல்லுவாங்க ஆனா அந்த பலனை நினைச்சோம்னு வச்சுங்க இந்த கர்மாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில் உங்களுக்கே தெரியும் கர்மான்னா நாம பண்ற ஆக்சனுக்கும் கர்மானு பேரு கர்ம பலனுக்கும் கர்மான் தானே பேரு ஏன் எல்லாம் ஏன் பிராரப்த அப்படி அடிச்சுக்கணும் அப்படி வந்து அது எக்ஸ்பிரஷனோடு சொல்லணும் அப்படி சொன்னாதான் புரியுறது ஆக ஏல்லாம் கர்மான்னு சொல்றபோது கர்ம பலனை சொல்றோம் கர்மத்தை சொல்றது மாத்திரம் இல்லை கர்ம பலனையும் சொல்ற கர்மமும் ஒட்டாது கர்ம பலனும் அதுக்கு என்ன கிடைக்கும் மனசுக்கு சமத்துவம் வரும் பிரசாதம் வரும் முதல் மந்திரத்தை படிக்கிறதுக்கு முதல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கான சக்தி வந்துடும் முதல்ல சொல்லப்பட்ட மந்திரத்தினுடைய கருத்தை கிரகிப்பதற்கான சக்தி கிடைச்சிடும் சொல்ல போனா கர்மங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் எந்த கர்மம் பந்தத்துக்கு ஹேத்துவோ அந்த கர்மத்தையே மோட்சத்துக்கு ஹேத்துவா மாற்றம் அதுக்கு பேர் தான் யோக கர்மஸு கௌசலம் பந்தத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்தை மோட்சத்துக்கு காரணமா மாத்தானே கௌசலம் உள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி வினைய வினையாலேயே எடுத்துடும் அதுதான் பகவத்கீதையில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பகவத்கீதை சொல்லப்போனா இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய சாரந்தான் பகவத்கீதை ஈஷாவாஸ்யம் முதல் மந்திரம் அடுத்த இந்த ரெண்டாவது மந்திரம் இதுதான் பகவத்கீதையோட சாரம் சொல்லப்போனா சமஸ்த வேதங்களுடைய சாரம் இந்த ரெண்டு மந்திரத்தில் முடிஞ்சு போச்சு முதல் மந்திரத்தில் பிரம்ம ஜானம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது மந்திரத்தில் தர்மம் முடிஞ்சு போச்சு வேதத்தில் ரெண்டே சப்ஜெக்ட் மேட்ரு தான் ஒன்று பிரம்மம் ஒன்று தர்மம் முதல்ல தர்மம் அப்புறம் பிரம்மம் தர்மத்தை பண்ணினவனுக்குத்தான் பிரம்மம் புரியும் இது சொல்லிகிட்டே இருக்கலாம் இதோடு நிறுத்திவிடுறோம் அடுத்த மந்திரத்துக்கு நாம் போகணும் மணி பத்து முப்பத்தி ஒன்று அதில் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் மத்தியானம் வகுப்பு இல்லை ஆக இந்த ரெண்டு மந்திரத்தையும் நாம் நிறைவு செய்திருக்கோம் அடுத்த மந்திரத்திலேருந்து விளக்கங்களை நாளை காலை பத்து மணிக்கு பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை விடாமல் நல்ல மனசில் அனுசந்தானம் பண்ணிட்டுருங்கோ சிவநாம ஜபம் பண்ணுங்க இதெல்லாம் கிடைக்காது நல்ல க்ஷேத் க்ஷேத்திர விசேஷம் வீட்டில் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப விசேஷம் க்ஷேத்திரங்களில் பண்ணுறது அது க்ஷேத்திரத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதில் நீங்கள் எல்லாம் நம சிவாயை மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஜா அனாவசியமாக பேச வேண்டாம் நமசிவாய ஜப்பம் பண்ணுங்கோ இந்த சாஸ்திரத்தை படிங்கோ அண்மையம் படிங்கோ என்னெல்லாம் உங்களுக்கு யாராருக்கு எது முடியுமோ பண்ணுங்க இல்லாட்டி சிவபுராணத்தை இன்றைக்கி இருந்து நாளைக்கு ராத்திரி நாளைக்கு பத்து மணி வரைக்கும் நூற்றி தடவை சொல்கிறதுன்னு வச்சு கூட சொல்லப்பட்டிருக்கிற சிவபுராணத்தை நூற்றி தடவை சொல்லிட்டு போகிறது அது முடியாதா என்ன அதுதானே கருமாணி குருவன்னையே வாக் தபது பாராயண கர்மாணி குருவன் ஏவ இந்த கர்மாவை பண்ணிண்டே இங்கே இருக்கிற இந்த பத்து என்ன சொல்கிறது என்ன ஜிஜி விஷே சதம்னு போட்டிருக்கு இன்னும் பாக்கி இருக்கிறனால கடத்துங்கோ இங்கே அதெல்லாம் உங்களை எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சிவமயமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு முழுக்க சிவராத்திரியில் நல்லா விசேஷமாக நிறைய பேர் இதுக்கு நல்லா பண்ணணும்னு ஆசைப்போம் ஒரு வருஷமும் அபிவிருத்தி ஆகிட்டே இந்த வருஷமும் சாயங்காலம் நல்ல சாஸ்திரோக்தமாக மகன்யாசபங்கள் வழிபாடுகள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த அபிஷேகமெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் குறைஞ்சது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் ஒரு ருத்ரத்துக்கு ஒரு அபிஷேகம் தான் நடக்கும் ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே உப உபச்சாரம் பண்ணி பூஜைகள்லாம் நடக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் அந்த உபச்சார பூஜைகள்லாம் அதெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம் அதனால் நல்லா பயன்படுத்துங்கோ அனாவசியமான காரியங்களில் ஈடுபடாமல் புண்ணிய கர்மங்களில் ஈடுபடுவோம் சங்கராச்சாரிய நகர்மலிப்பியத்தைக்கு சொல்லும் பொழுது அசுப கர்ம நலிப்பியத்தேன்னு பாபம் வந்து நம்மளை ஒட்டாது புண்ணியம் பண்ணிண்டே இருந்தோம் ஆனால் பாபம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை மாதிரி விஷயங்களை தெளிவாக இன்னும் மேலும் ஆழ்ந்து தெளிவாக சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் புரியட்டும் சிவபெருமானுடைய அருள் நம்ம அனைவருக்கும் வியாபித்திருக்க வேண்டும் என்று இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் எல்லோருடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணி உங்களை வாழ்த்தி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஓம் பூர்ணம்பூர் நமிதம் பூர்ணஸ்யூர் நமாதாஜபூர் நமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி